ூத்தேவித்தபிஜம்பூஃபலசுத்தம் சோகவினாக்காரண விரபாங்கஜம் குவிணுதேவோமேருவை நமக்கும மகாம மயூரவாஹனம் ருதிரசியூனம் சுரசைன்யநா சதாணமஹம் பிரபத்தியே குருவருளாலும் திருவருளாலும் இந்த மூன்று நாட்களுக்கு நாம் மேற்கொண்டிருக்கிற ஆன்மீக பயிற்சியின் அதாவது சாதனையின் அங்கமாக இந்த கஷேத்திரத்திலே எழுந்தருளியிருக்கிற முருகக் கடவுளை குறித்து ஆதிசங்கர பகவத் பாதர் இயற்றியதாகக் கருதப்படும் சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தை அர்த்தம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் சுப்பிரமணிய பஜங்க ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கு இயன்ற வரையில் முயற்சி செய்வோம் கடவுளை புகழ்ந்து பாடுவது நாக்குக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது நாக்குன்னு சொன்ன அந்த பேசுகிற பேச்சு வாக்குங்கிற ஒரு கர்மா சுத்தமாக இருக்கணும் கடவுள் நமக்கு மூன்று கரணங்களை கொடுத்திருக்கிறார் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது கடவுளை போற்றுவதற்கும் வழிபடுவதற்கும் மூன்று கரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது காயிக்கம் வாக்கம் மானசம் இந்த காயம் சரீரம் வாக்கு அப்புறம் ம் உ உடல்லை தமிழே சொல்லுவார்கள் மனோவாக்கு காயம் இந்த மூணு கரணத்தையும் நாம நன்றாக பயன்படுத்தணும் அதுவும் ஈஸ்வர விஷயத்திலே இதை நன்றாக பயன்படுத்தினோமானால் நமக்கு வாஸ்தவமான மனசாந்தி கிடைக்கும் ஈஸ்வர விஷயத்திலே இந்த மூன்று கரணங்களையும் நாம் பயன்படுத்தினால் வாஸ்தவமான மனஷ் சாந்தி நமக்கு உண்டாகும் இந்த மூணு கரணங்களையும் ஈஸ்வர விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்திலாவது நாம் பயன்படுத்துவோமே அது நமக்கு வாஸ்தவமான மனஷ்ஷாந்தி கொடுக்காது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் இதை ஈடுபடுத்த வேண்டும் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்று கடவுளை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் இந்த மூணு கரணங்கள்ல உடம்பாலை செய்யறதுங்கிறது கோவிலை பிரதட்சிணம் பண்றது விழுந்து நூத்தி எட்டு முடிஞ்ச அளவுக்கு நமஸ்காரம் பண்றது இதெல்லாம் வந்து உடலால செய்யறது உடலால செய்யக்கூடிய பிரதட்சிணம் நமஸ்காரம் அஞ்சலி முதிரை இதெல்லாம் காய்கம் கர்ம இந்த சரீரத்தினால பகவானுக்கு நாம செய்யறது பணிவா இந்த உடம்ப வச்சுக்கிறது பகவானுக்கு முன்னாடி எப்பவுமே இருக்கணும் ஆகவே இது காய்கம் கர்ம வாயால பகவானுடைய நாமங்களை எல்லாம் சொல்றது அருளாளர்கள் அருளி இருக்கிற ஸ்தோத்திரங்களை எல்லாம் பாடுறது இதெல்லாம் வாக்குனால செய்யக்கூடிய வழிபாடு அப்புறம் அந்த கடவுளை உள்ளத்துக்குள்ள மனசுல தியானம் பண்றது அது மானசம் கர்ம வாயின் தூயோமாய் வந்து நாம் தூமலர் மலர் தூவி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு பயன்படுத்துறது ஈஸ்வர பக்தியில மூணு கரணங்களையும் பயன்படுத்தியாகும் ஆக வாக்கு மனசு வாக்கு காயம் இந்த மூன்றும் ஈஸ்வர சம்பந்தப்பட்டதாகவே ஒருவனுக்கு அமையுமானால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷகரமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உண்மையாக பண்ணணும் அதுல போலித்தனம் இருந்தா வராது மனசாந்தி வராது அதுலேயும் போலித்தனம் வந்து விட்டதென்றால் மன சாந்தி வர்றதுக்கு விபரீதமான பலன் வேற வர ஆரம்பிச்சிடும் அது குளிக்க போய் ஷேர் பூசின்றதா ஆயிடும் ால இந்த ஈஸ்வர பக்தி விஷயத்திலும் நமக்கு பரிபூர்ண விசுவாசம் வாஸ்தவமான விசுவாசம் வாஸ்தவமான பக்தி இதோடு அதில் ஈடுபடும் அதுக்காக பெரியவங்கள்லாம் தியான கிரமங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க மனசுக்கு வாயினால புகழ்ந்து பாடுறதுக்கு நிறைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் பண்ணியிருக்காங்க காக்க கர்மங்களையும் பலவிதமான ரூபங்கள்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் இந்த யோகாசனம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து காய்கம் கர்ம தான் அதுலேயும் நிறைய கிரமங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பதஞ்சலி மகரிஷி மூணுக்கும் மூணு கிரந்தம் எழுதியிருக்காருன்னு சொல்லுகிறார்கள் மனசுக்கு யோக சாஸ்திரம் வாக்குக்கு மகாபாஷ்யம் சொல்லி கிராமர் அது கிராமர் சாஸ்திரம் அப்புறம் சரீரத்துக்காக வேண்டி அதுக்கு ஒரு வைத்தியமன் வைத்திய நூல் எழுதிருக்கார் சொல்லுவான் யோகேன சித்தேனா மலம் வைத்தியகேனம் முனிநாம் பதஞ்சலி பாஞ்சலி ராண்தோஸ்மி என்று பதஞ்சலியை மூன்று கரணங்களுக்கும் சாஸ்திரம் எழுதி கொடுத்தவர் சாஸ்திரத்தை நன்றாக சொல்லிக் கொடுத்தவர் என்று சொல்லி பதஞ்சலியை நாம் பூஜை பண்ணுகிறோம் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடியது மனசுக்கும் இருக்கு காயத்துக்கும் இருக்கு இருந்தாலும் படிக்கிறோம் இந்த எல்லா அம்சங்களும் அடங்கியிருக்கு ஸ்தோத்ரத்துக்கு ஒண்ணும் திரும்ப திரும்ப சொன்னதே சொன்னாலும் தப்பு கிடையாது முதல்ல கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அதே சொன்னா தப்பு கிடையாது அப்பா போற்றி அரசே போற்றி ஐயா போற்றி அத்தா போற்றி போற்றி போது கிடையாது ஒரே நாமத்தை திரும்ப திரும்ப சொன்னா அதுக்கு பலன் ரொம்ப அதிகம் வேறு அதிக அதிகம் பலன் ஆகையினால வாக்குல வந்து சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள் திரும்ப திரும்ப சொன்னாலும் தப்பு கிடையாது கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லலாம் எடையில நாலஞ்சு நாமக்களை மாத்தி சொல்லலாம் ஒரே நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லலாம் இல்ல பல பாடல்களை பாடலாம் நம்ம மனசு எப்படியாவது பகவத விஷயத்துல இருந்துட்டே இருக்கணும் கடவுள் சம்பந்தப்பட்டதிலே இருக்கணும் அது ஒரேடியா இருக்காது அதுதான் அதனுடைய சுவாவம் கொஞ்சம் விட்டா அரசியல் பேசும் கொஞ்சம் விட்டா சாப்பாட்டை பத்தி பேசும் கொஞ்சம் விட்டா வேற ஏதாவது ஊர் கதையெல்லாம் பேசும் கொஞ்ச நேரம் விட்டா போறோம் அதுக்கு எப்பவும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் விவகாரத்துலதான் மனசுக்கு அதுக்கு சத் விஷயத்துல ஈடுபாடே இல்லை மனசுக்கு சபாவமாகவே நல்ல விஷயங்களில் ஈடுபாடு வர்றதில்லை அதுக்கு சுவாவமாகவே வெளி விஷயங்கள்ல தான் ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கு வெளி விஷயங்கள்ல ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கிறதுனால வெளி விஷயங்கள்ல என்னைக்குமே நிறைவு கிடையாது நிறைவு இல்லாத விஷயத்தை பற்றியே மனசு நினைச்சின்றிருக்கிறதுனால மனசுல எப்படி நிறைவு வரும் அபூர்ணமான விஷயத்தை பற்றியே மனசு எப்ப பார்த்தாலும் நினைக்குமானால் அபூர்ணமான விஷயத்தை எப்பொழுதும் வாய் பேசுமானால் மனசில் பூர்ணமான சாந்தி எங்கே வரப்போகிறது நிலையில்லாத உலக வாழ்க்கையை பற்றியும் நிலையில்லாத பொருள்களை இதை பற்றியே சிந்தனை பண்ணிக் கொண்டிருந்தால் மனசுக்கு நிலையான சாந்தி எப்படி கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது இதையும் கேட்டுட்டு நம்ம அதேதான் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம வந்து சத்சங்கம் பண்ணத்துக்கு பிறகும் அதுக்கப்புறம் முக்கியமா இந்த மடத்துல ரெண்டு சாமியார்கள் எப்படி இருந்தாங்களே என்னாச்சு அந்த அந்த மடத்துக்கு இந்த மடத்துக்கு ஏதோ ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தது என்னாச்சு சீல என்னன்னா கொஞ்சம் சுவாமிகிட்ட நெருங்க நெருங்கி பண்ண ஆரம்பிச்சுட்டு என்ன ஆகும்னா இதை சொல்றேன் நம்ம இந்த உலகத்துக்கு வந்து இருக்கிறது இதுக்காவா வந்துருக்கோம் எல்லாம் சொல்றீங்க புரியறது அப்புறம் எல்லாம் அவ்வளவுதான் என்ன பண்றது திரும்ப திரும்ப சொல்றதான் வேலை திரும்ப திரும்ப சொல்றதான் வேலை திரும்ப திரும்ப நினைக்கிறதா வேலை வேற என்ன பண்ண முடியும் வேற என்ன செய்ய முடியும் கிருஷ்ணரே வந்து உபதேசம் பண்ணி ஆயிரத்தி எட்டு சந்தேகம் வருது அப்புறம் வந்து சாட்சாத் நாராயணேன பிரதிபோதித்தான் அப்படின்னே இருக்கு பார்த்தாய பிரதிபோதித்தாம் பகவத்தா நாராயணேனேன ஸ்வயம் பார்த்தாய பிரதிபோதித்தாம்னு கீதையை சொல்றான் சா்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பண்ணி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு கேள்விப்படுறோம் அப்படி இருந்துமே இருக்கு அர்ஜுனனுக்கு விட்டுடுறான் இப்படி அர்ஜுனனுக்கே இப்படித்தான் ஆச்சு அதனால நம்மளும் விட்டுடலாமா அப்படின்னு விடுறது விடக்கூடாது நமக்கு வேண்டியது பரிபூர்ணமான மனசாந்தி ஆத்தியந்தம் சுகமாத்தியந்தம் எத்தது புத்திகிராஷ்டம தீந்திரியம் வேத்தியத்தனம் ஸ்திதலதி தத்வத்தான் கீதை சொல்லுகிறது ஆகவே என்ன அர்த்தம்னா மனசு ஆத்தியமான சுகத்தை நாம் பெற வேண்டும் அதுக்கு சாஸ்திரங்களை நன்றாக அபியாசம் பண்ண வேண்டும் படிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம் ஆகவே நாம படிக்கக்கூடிய இந்த சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் இது வந்து இப்ப நம்ம படிக்கிறது ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்துல பல அம்சங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த அம்சங்களை நான் பிறகு சொல்லுகிறேன் இது ஒரு வாச்சிக்கம் கர்ம இந்த ஸ்தோத்திரத்தை திரும்ப திரும்ப நீங்க வந்து பாராயணம் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு வாச்சிக்கம் கர்ம இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுண்டா அது ஒரு அது ஒரு ஞானம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு விசார கர்மம் அதுக்கு மனசு ரொம்ப ஒத்துழைக்கணும் புத்தி ஒத்துழைக்கணும் இப்ப நாம தெரிஞ்சுக்கிறது இந்த சுப்பிரமணிய ஸ்லோகார்த்தம் சுப்பிரமணியத்துக்கு ஸ்லோகார்த்தம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் ஸ்லோகார்த்தம் பக்ஷ்யாமத்துக்கு அர்த்தத்தை நாங்கள் சொல்லுகிறோம் குருவின் கிருபை இப்ப இந்த சுப்பிரமணியுங்க ஸ்தோத் முப்பத்தி மூணு ஸ்லோகத்தோட இருக்கு பலஸ்ருத்தியோட சேர்த்து மங்கள ஸ்லோகம் பலஸ்ருதி எல்லாம் சேர்த்து முப்பத்தி மூணு ஸ்லோகம் இருக்கு வந்து எல்லாத்துக்கும் இருக்கு ஸ்ரீராமபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் சிவபுஜங்கம் இருக்கு விஷ்ணு புஜங்கம் இருக்கும்னு சொன்ன சாதாரண பாம்புன்னு அர்த்தம் பூஜங்காதிபகா ஆகனால புஜகன்னு புஜங்கம் அப்படின்னு சொன்னா பாம்புன்னு அர்த்தம் இது ஒரு இந்த ஸ்தோத் ஒரு எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருக்கு இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கிறது ஒரு கிரமம் இருக்கு இது வந்து திருஷ்டுப்பு மீட்டர் இது அனுஷ்டு மீட்டர் அப்படின்னு சொல்லி அதுக்கு மீட்டர் சொல்லுவோம் இந்த சந்தம்னு சொல்லுவாங்க தமிழில் சமஸ்கிருதத்தில் அதுக்கு சந்தாஸ்திரம்னு பேர் இது வந்து ஒரு புஜங்க விற்பம் புஜங்க விற்பிரு கடைசியில ஒரு இடத்துல கடைசி ஸ்லோகத்தில் கிளுத்தம் ஸ்தவம் யஹா புஜங்கம் என்கிற ஒரு விற்பத்தினால் அமைக்கப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை எவன் படிக்கிறானோ அப்படின்னு கடைசியில இருக்கு புஜங்காச்சிய விற க்ம் ஸ்தவம் ய பட்டேத் பக்தியுகோ குகம் சம்பிரணம சுபுத்திரான் கலத்திரம் தனம் தீர்மாயு கந்தசாயுஜியரஸ்தான் பலதி சொல்லி இருக்கு பலஸ் முதலே சொன்னாதான் படிக்கிறதுல ஆசை வரும் யாரொருவன் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தினால் உண்டாக்கப்பட்ட புஜங்க விற்பத்தினால் உண்டாக்கப்பட்ட ஸ்தோத்திரத்தை பக்தியோடு பாராயணம் பண்ணுகிறானோ முருகனை நன்றாக நினைத்துக் கொண்டு பாராயணம் பண்ணுகிறானோ குகம் சம்பிரணம்ய நன்றாக நினைத்துக் கொண்டு பாராயணம் செய்கிறானோ அவனுக்கு நல்ல குழந்தை கிடைக்கும் நல்ல மனைவி கிடைக்கும் நல்ல பணம் கிடைக்கும் நீண்ட ஆயுஷ் கிடைக்கும் கடைசியில் அதிலெல்லாம் வைராக்கியம் உண்டாகி மோட்சமும் கிடைக்கும் கடைசியில் முருகன் திருவடியையும் அவன் அடைவான் என்று சொல்லி முடிஞ்சிருக்கு ஆகினால இப்பவே இதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியாச்சு இதனுடைய பிரயோஜனம் என்ன புஜங்காட்சிய வித்தேன கிளு படேத் பக்தி யுக்தோ குகம் சம்பிரிய சுபுத்திரான் கலத்திரம் தனம் தீர்க்கமாயு லபந்தே ஸ்தந்த சாயுஜியம் அந்தே நரசா என்று சொல்லி இதனுடைய பலஸ்ருதியை முதலிலேயே பார்க்கிறோம் ஆனா இது புஜங்கம் என்கிற விறத்தினால் புஜங்கம் என்கிற ஒரு எழுத்து இந்த செய்யுள் அமைப்பு யாப்பு இலக்கணம் எல்லாம் சொல்லுவாங்க யாப்பு இலக்கணம் அந்த முறைப்படி இது பண்ணிருக்கு அதனால புஜங்க விறத்தத்தில் அமைந்த சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் புஜங்க விறத்தத்தில் அமைந்த சுப்பிரமணிய ஸ்தோத்ரம் ஆகவே இதுக்கு பேர் ஸ்ரீ சுப்பிரமணியம் நம்ம எப்படி படிக்கணும் தெரியுமா நியாயமா ஸ்ரீ சுப்பிரமணிய ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சேர்த்து போடணும் இல்லாட்டி ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னா அது இன்னமும் மறு ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்ரம் அது வழக்கத்துல பேருக்கு கங்காஷ்டகம் கிருஷ்ணாஷ்டகம் என்ன அது ரொம்ப முக்கியமான பார்த்தாச்சப்தமாச்சே வேதங்கள்லாம் சொல்லுகிறது சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியம் சாசி சுப்பிரமணிய சாசி சுப்பிரமணிய சாசி சுப்பிரமணியன் வேதங்கள்ல பல இடங்களில் வருகிறது அதன சுப்பிரமணிய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சுப்பிரமணிய சப்தார்த்தம் சுப்பிரமணியம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன பிரம்மண்யம் சு பிரமணியம் அதனால சுப்பிரமணியம் பிரம்மண்யம்னு சொன்னா பிராமணத்தன்மையின்னு அர்த்தம் பிரம்மண்யம் சொன்னா பிராமணத்தன்மை பிரம்மண்யம் பிரம்மண்யம் சர்வ தர்மஜம் லோகானாம் கீர்த்தி வர்த்தனம்னு விஷ்ணு சாஸ்திர நாமும் சொல்லுகிறேன் பிரம்மண்யம் அவனுக்கு பிரம்மண்யமே இல்லப்பா அப்படின்பாங்க பிராமணனை பார்த்து ஒருத்தன் பிராமணனா பிறந்தும் அந்த பிராமண தன்மை அவன்கிட்ட இல்லைன்னு சொன்னா அவனை பார்த்து அவனுக்கு பிராமணியமே இல்லை பிரம்மண்யமே இல்லாதவன் அந்த வைதிக தர்மமே தெரியவில்லை அப்படின்னு அவனை இகழ்வாக சொல்வார் அதுக்கு இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கு அழகிய தன்மை உடையவர் பரிமேழகர் அழகிய தன்மை குளிர்ச்சி உடையவர் தன்மை மூணுனா அழகிய தன்மை உடையவர் அந்தனர் அதாவது அழகான குளிர்ச்சி அறிவோடு கூடிய மனக்குளிர்ச்சின்னு அர்த்தம் அவர்களுக்குத்தான் அந்தணர்கள் பேர் அந்தணர்கள்னா என்ன அர்த்தம் அறிவினால் மனதை குளிர்வாக வைத்துக் யாரோ குளிர்ச்சியாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் யாரோ மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் யாரோ அவர்களே அந்தணர்கள் அறிவினால் உள்ளத்தை குளிர்ச்சியாக வைத்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் எவன் தான் குளிர்ச்சியா இருக்கானோ அவனை சுத்தி இருக்கிறவனுக்கு குளிர்ச்சி உண்டாகுமே மற்றவர்களுக்கும் குளிர்ச்சியை தர்றது குளிர்ச்சின் மகிழ்ச்சின் குளிர்ச்சிங்கிற அர்த்தம் மகிழ்ச்சியை குறிக்கிறது ஆக பிரம்மண்யம் அப்படின்னா அர்த்தம் அறிவினால் அழகிய உள்ளம் குளிர்ந்த குளிர்ந்தவர் குளிர்ந்த தன்மை பிரம்மண் கொஞ்சம் இன்னும் அடித்து அதை வலியுறுத்துறதுக்காக தலைவன் அப்படின்னு அர்த்தம் அது சொல்லும் பொழுது பிராமணர்களுக்கெல்லாம் உயர்ந்த பரம்பொருளாக விளங்குகிறவன் பிராமணர் நினைச்சுக்காதீங்க பிராம போய் போனதை பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை ஆனா இப்ப நாம வந்து புரிஞ்சுக்கணும் அது என்ன புரிஞ்சுக்கணும் பிராமணன் சொன்னா கல்ச்சர்டு பர்சன் பண்புள்ள மனிதன் ஒழுக்கமான மனிதன் அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் மறந்தும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான் குணம் குன்ற கெடும்னர் ஒரு குரல் வேதத்தை பிராமணன் மறந்தா கூட ஒத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அது ஒத்துக்க முடியாதுன்னு அர்த்தம் அது போனா போதுன்னு பரவாயில்லைன்னு ஒத்துக்கலாம் கூட ஆனா அவன் ஒழுக்கம் தப்பிட்டான் மறந்தும் ஒத்துக்குழல் ஆகும் பார்ப்பான் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் லாஸ்ட் கேரக்டர் மனுஷனுக்கு போயாச்சுன்னு சொன்னா ஒழுக்கம் போச்சுன்னு சொன்னா சர்வநாசா அவன் வாழ்க்கையே விநாசமாகி விடுகிறது மனித பிறவியை பாழ்படுத்தியவனாகிறான் வீணா போச்சு சாந்தி என ஒரு ஸ்லோகமே இருக்கு அதாவது மோட்சத்துக்காக முயற்சி பண்ணாத வீண் அப்படின்னு சொல்லியிருக்கு நிறைய இருக்கு அது வேற விஷயம் அப்ப பிரம்ம சுப்பிரமணியன் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன் சுப்பிரமணியன் சொன்ன சிறந்த அதுவும் கடவுளை சொல்லும் நமக்கெல்லாம் நல்ல கல்ச்சரை கொடுக்கிற பகவான் அவனுக்கு அனந்த கல்யாண குணங்களும் இருக்கிறது என்று சொல்லவும் வேண்டுமா நமக்கு நல்ல குணத்தை கொடுக்கிற கடவுள் நல்ல குணங்கள் நிரம்ப பெற்றவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இங்க சொல்லுகிறது சுபிரம்மண்யம் சுபிரம்மணியம்னா சிறந்த அந்தனம் அந்தனத்தன்மை படைத்தவன் அந்தன்மை உடையவன் அப்படி வேற யாரும் இல்ல கடவுளுக்கு எத்தனையோ பேர்ல ஒண்ணு சுப்பிரமணியம் அவங்களாம் கடவுளுக்கு எத்தனையோ நாமாக்கள் ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லாதவனுக்கு ஆயிரம் உருவங்கள் ஆயிரம் நாமங்கள் சேத்து ஓரு உருவம் ஒரு நாமம் இல்லாமனுக்கு ஆயிரம் நாமம் மாத்திரம் ஆயிரம் உருவங்கள் ஆயிரம்னா எண்ணற்றதுன்னு அர்த்தம் எண்ணற்ற முகங்கள் எண்ணற்ற உருவங்கள் எண்ணற்ற பெயர்கள் முடிவே இல்லை இந்த திருவாரூர்ல தியாகராஜ சுவாமிக்கு மூவாயிரம் அர்ச்சனை இருக்கு திரு சகஸ்திரநாமம்னே பேரு எங்கயுமே பார்க்க முடியாது நாம சகஸ்திரநாமம் தான் பார்த்திருக்கோம் ஆயிரத்தி எட்டு அர்ச்சனா பார்த்திருப்பீங்க இந்த திருவாரூர்ல தியாகராஜ சுவாமிக்கு முச்சுக்குந்த சக்கரவர்த்தி திரிசகிரநாமம்னு ஒண்ணு பண்ணி வச்சிருக்கான் மூவாயிரம் அர்ச்சனை பண்றாங்க அப்போ ஓர் உருவம் ஒரு நாமம் இல்ல ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் உருவங்கள் இருக்கு அதுல ஒரு ரூபந்தான் முருகன் விநாயகர் வேற முருகன் வேற வள்ளி வேற தெய்வான வேற கிருஷ்ணர் வேற ராமர் வேற நாம நினச்சு இருக்கும் நாமத்தை போட்டுடா வைஷ்ணவன் விபூதியை வச்சிருந்தா சைவன் அப்படின்னு நாம அர்த்தம் கோபிய போட்டு அது ஒரு அது ஒரு கல்ச்சர் கிருஷ்ணா கான்சியஸ் நாம எல்லாம் பண்ணிட்டு உண்மையிலே எல்லாரும் கடவுளை நினைக்கிறோம் அவ்வளவுதான் கடவுளை வந்து ராமனான் நினைக்கிறான் சில பேர் கடவுளை சில பேர் கிருஷ்ணனா நினைக்கிறான் சில பேர் வந்து மகாவிஷ்ணுவான் சில பேர் ஒரு ஒருத்தரும் என்ன ஏக்கம் இருக்கிற வஸ்து ஒண்ணுதான் அறிஞர்கள் அதை பல விதமாக சொல்லுகிறார்கள் பல ரூபங்களில் அதை நமக்கு புரிய வைக்கிறார்கள் பலவிதமான கிரமங்களில் அந்த தத்துவத்தை நமக்கு விளக்கி சொல்லுகிறார்கள் ஆகையினால சுப்பிரமணியம் வரும் கையில ஒரு வேறு வச்சுருப்பார் இப்படி இருப்பார் அப்படி நம்ம ஒரு மனசுல ஒரு ஃபார்மேஷன் இருக்கு இப்படித்தான் அவருடைய ரூபம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதனால உண்மையிலே கடவுளுக்கு ரூபம் கிடையாது உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் பண்ணணும் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் என்ன அர்த்தம் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா யோசிக்கணும் தெரியும் யோசிச்சு இவ்வளவு யோசிச்சா போறாது இன்னும் யோசிக்கணும் அப்படின்னு தோணும் உரு என்பர் சில கருதி நாடில் அரு என்பர் சில பின்னும் உண்ணும் கெட்ட சூனியமது என்பர் சில பேர் வஸ்து ஒண்ணுதான் வஸ்து ஒண்ணு மாற்றியா வஸ்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தலைய ரொம்ப கஷ்டப்பட்டு மெய்ப்பொருள் என்ன எப்பொருள் எத்தன்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த யதார்த்தமான வஸ்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலதான் எல்லாருக்கும் வித்தியாசங்கள் ஏற்படுகிறது ஆனா வஸ்து ஒண்ணுதான் கடவுள் ஒருத்தர் தான் பிரம்மை பிரம்ம பிரம்மைவாகமிதம் ஜெகத்த சகலம் சின்மாத்த விஸ்தாரிதம் இருக்கிற வஸ்து உண்மையா அத வந்து நம்ம முருகன் ரூபத்தில் பார்க்கிறோம் நம்ம திருச்செந்தூருக்கு போனா முருகன் அப்புறம் மதுரைக்கு போனா மீனாட்சி ஒரே வஸ்துதான் நமக்கு மனசு கதை இவ்வளவு சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் சுப்பிரமணியன் என்னன்னு அர்த்தம் சொல்லிட்டேன் பிரம்மண்யம் அப்படின்னா பிராமணத்தன்மை சுப்பிரமணியன் சொன்னா சிறந்த பிராமணத்தன்மை அப்படின்னா என்னந்த கல்யாண குணங்களை உடையவன் எல்லையற்ற பண்புகளை உருவாக கொண்டவன் அப்படின்னு எண்ணற்ற பண்புகளை உருவாக கொண்டவன் எண்ணற்ற பண்புகளையே உருவாக கொண்டவன் பண்புகளின் உருவம் அப்படின்னு சுப்பிரமணிய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லலாம் எத்தனையோ அர்த்தம் சொல்லலாம் அதுல இது ஒரு அர்த்தம் பிரணவோபதேசகா முருகன் வந்து பிரணவ தத்துவத்துக்கு மந்திரத்துக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறான் அதனால வேத வேதத்துக்கு அதிபத்தின்னு சொல்லியும் சுப்பிரமணியன் சொல்லலாம் ஏன்னா பிரம்ம சப்தம்னா வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால வேதங்களின் நாயகன் வேத நாயகன் வேதியர் நாயகன் வேத நாயகன் வேதியர் நாயகன் அப்படி பாட்டெல்லாம் இருக்கு தேவாரம் எல்லாம் இருக்கு இல்ல வேதத்தின் தலைவன் வேதியர்களின் தலைவன் ஆஹா சுப்பிரமணிய ம் யாரு நினைக்க வேண்டாம் இல்ல நம்ம பிராமணர்கள் கவலைப்பட வேண்டாம் நம்ம எல்லாரும் பிராமணர்கள் தான் ஒழுங்கா ஒழுக்கத்தை பிராமணர்கள் தான் ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணலன்னா தூணலை போட்டு பட்டை பட்டையா விபதியை கொட்டை கழுத்துல ருத்ராட்சிருந்தாலும் ஒன்னும் பிரயோஜனம் அது இருந்தா அடிஷனல் நல்லதுதான் ஆனா அதெல்லாம் வந்து அடையாளம் அவ்வளவுதான் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் நம்ம வந்து நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கிறோமோ அவர்கள் எல்லாம் வந்தனர்கள் எவ்வயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம் அந்தனர் என்போர் அறவோர் நம்ம மனசாலையும் வாக்காலையும் உடம்பாலையும் இன்னொருத்தர் ஹிம்ச பண்ணாம இருந்தாலும் அந்தனர் அந்த இடத்துல துறவியை சொல்ற அந்த இடத்துல சொல்றது துறவி அந்தனர் என்போர் அறவோருங்கிறது துறவியை நீத்தார் பெருமையில் வருகிறது கடைசி குரல் துறவியை சொல்ற ஆனா எல்லாத்துக்கும் பொருத்திக்கலாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்ரீ சுப்பிரமணியம் இறைவனுடைய மனதை நல்ல விஷயத்திலேயே வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமானால் நல்ல விஷயங்களை பற்றி நமக்கு தெரியணும் அந்த கீதையில சொன்ன மாதிரி விபூதியெல்லாம் பகவானுடைய விபூதிகள்லாம் தெரியணும் பகவானுடைய விபூதியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சா அல்பமான விஷயங்களை பத்தி நினைக்கிறதுக்கு மனசு போகுமா அப்படியே போனாலும் பிடிக்குமா சப்போஸ் போறதுன்னு வச்சுங்களே ஐயோ இந்த மனசு பாழான என்மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோன்னு சொல்ல தோணும் அதனால திரு பொருந்திய மகிமை பொருந்திய பெருமை பொருந்திய எண்ணற்ற பண்புகளை உடைய இறைவனை பற்றிய பாம்பு விற்பத்திலே அமைந்த ஸ்தோத்திரம் என்று பெயர் இந்த ஸ்லோகமே படிக்கிற போது பார்த்தா தெரியும் பாம்பு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி போகும் அதனால சில ஸ்தோத்திரங்கள்லாம் அப்படி இருக்கு பெட்ராஜ ஸ்தோத்திரத்தை பார்த்தா தாண்டம் ஆடுற மாதிரியே இருக்கும் தமிழ்லேயும் இப்படி பாடல்கள்லாம் உண்டு ஏதோ சம்ஸ்கிருதத்துலாம் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் குருபால் துருவின் ரொடிய இப்படின்னு தாண்டம் ஆடுற மாதிரி தமிழ்லையும் பாடல்கள் இருக்கு தமிழ் பாடல்களும் உண்டு வடமொழி பாடல்களும் உண்டு எல்லா மொழியிலையும் அதை பாடுற போதே அதில் வரணும் இது மஜூராதி ரூடம் மகா வாக்கியகூடம் மனோகாதி தேகம் மகச்சித்தேகம் தேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜலோக பாலம் பாம்பு மாதிரி வளைந்து வளைந்து வருது வளைந்து வளைந்து இந்த ஸ்லோக அமைப்பு இருப்பதால் இதற்கு புஜங்க ஸ்தோத்திரம் என்று பெயர் இந்த விறத்தத்துக்கு பெரும் இந்த புதங்க விற்பத்தில் அமைந்திருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் பாம்பை போன்று வளைந்து வளைந்து செல்வது போன்று இருக்கும் எனவே இந்த ஸ்தோத்திரம் புஜங்க ஸ்தோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது எல்லா கடவுளுக்கும் புஜங்க ஸ்தோத்திரம் இருக்கு எல்லா தேவதைகளுக்கும் புஜங்க ஸ்தோத்திரம் இருக்கு நாம படிக்கிறது சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் நமக்கு இருக்கிற நேரம் ஆறு மணி நேரம் இருக்கிற ஸ்லோகங்கள் முப்பத்தி மூணு ஆகையினால ஒரு மணி நேர கிளாஸ்ல குறைஞ்சது ஆறாவது அல்லது ஆறு அப்படி எடுத்துட்டு போனா முடிக்க முடியும் அதை நான் ரொம்ப திட்டம் மெதுவா எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு அஞ்சு சீக்கிரம் அரை மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் முடிச்சா தான் அஞ்சு ஸ்லோகத்தை முடிக்க முடியும் இப்ப வந்து இன்ட்ரடக்ஷன் இந்த ஸ்லோகத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் என்னது என்னதான் படிக்கிறோம் தெரியணுமே என்னத்தை படிக்கிறோம் தெரியணுமே க்ளப்தம் கந்த சாயுத்தம் அந்த நரசா அந்த பல மனசுல வச்சிருந்தா படிக்கணும் ஆசை அதிகமாகும் பலஸ்ருதி மனசுல ரொம்ப நனசே வச்சுக்கணும் ஒரு தரம் தான் பார்த்தோம் அதனால பலந்த பலஸ் மனசுல வச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டோம் உலகத்தில் உண்டு உடுத்தி உறங்கியதை கண்டதே அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே பாடி முடிக்க வேண்டிதான் சரி இனி முதல் ஸ்லோகத்தை படிக்கலாம் முதல் ஸ்லோகம் விநாயக பெருமானை ஸ்துதி பண்ற ரொம்ப ரொம்ப அழகான கிரமத்தில் போறது இந்த ஸ்லோகங்கள்லாம் முதல்ல விக்னேஸ்வர ஸ்துதி அப்புறம் வந்து அவையடக்கம் அதுக்கு பிறகு முருகனுடைய பெருமை அப்புறம் முருகனுடைய ரூப வர்ணனம் அதற்கு பிறகு அந்த முருகனுக்கு நமஸ்காரம் அப்புறம் பிடிச்ச இதுதான் இந்த டெவலப்மெண்ட் ரொம்ப இந்த சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் அழகியதொரு வளர்ச்சியை பெற்றுள்ள ஸ்தோத்ரம் தார்மாறுமாலாம் இல்லை சில ஸ்லோகம்லாம் என்ன வருதோ சொல்லிருப்பாங்க சில சமயம் இங்கே அப்படி இல்லை விக்ரேஸ்வர ஸ்துதி அப்புறம் வந்து அவையடக்கம் இந்த சபையில் ஒரு மரியாதை இருக்கணும் அதுக்காக வேண்டிய அவையடக்கம் அதுக்கப்புறம் முருகனுடைய முருகன் யாருன்னு சொல்லி அப்புறம் அந்த முருகனுடைய பெருமையை சொல்லி அப்புறம் அந்த முருகனுடைய ரூபத்தை வர்ணனை பண்ணி அந்த சகுண ரூபத்தை வர்ணனை பண்ணி அந்த சகுண ரூபத்துக்கு நமஸ்காரம் பண்ணி அப்புறம் முடிக்கிறார் இதுதான் ரொம்ப அழகான இது எனக்கு தோன்று உங்களோட சேர்ந்து நான் அதை பகிர்ந்துக்கிறேன் சேர்ந்து பகிர்ந்துக்கிறேன் ஆக இந்த ஸ்லோகத்தை நாம இப்ப படிக்கலாம் நாமளும் பிள்ளையார கும்பிட்டுட்டு இது நல்லபடியா முடிக்கணுமே சொல்லி படிப்போம் महादंति वक् पंचन विधींद्रदग्या गणेश विधत्ता श्रिय काल्याणमूर्ति सदाबा विघ्ना दृहंत्री महादंति वक्ति पंचास्या विधींद्रादिमृग गणेशाधामे विधत्ता कल्याणमूर्ति श्लोक शंकराचार्यार विक காப்பு செய்ய சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல சொல்லுவோம் மங்கள ஸ்லோகம் விநாயகருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ற அதாவது என்ன சொல்லுகிறார் கல்யாணமூர்த்தி கணேசாபிதா கல்யாணமூர்த்தி புரியணுங்கிறதுக்காக எழுதுறவங்க ரொம்ப சீரியஸா எழுதுறவங்க சொல்ற இந்த வார்த்தை சில பேர் கேட்கறவங்க நிறைய உண்டு இல்லையா நம்மளுக்குள்ளே நிறைய உண்டு அதனால அதை ரொம்ப சீரியஸா எழுதுறவங்களுக்காக சொல்றேன் கணேசாபிதா கல்யாண மூர்த்தி கணேசன் என்ற பெயரை உடைய கல்யாண மூர்த்தி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த வடிவம் மே எனக்கு ஸ்ரீயம் விதத்தாம் செல்வத்தை கொடுக்கட்டும் கணேசன் என்ற பெயரை உடைய கல்யாண மூர்த்தியானவன் எனக்கு நன்மையை மங்களத்தை செல்வத்தை அருளட்டும் விதத்தாம் கணேசாதிதா கல்யாண மூர்த்தி மே ஸ்ரீயம் விதத்தாம் சரி இந்த கணேசர் எப்படிப்பட்டவர் அதான் சொல்றார் இனிமே கணேஷ் இந்த மகான் சும்மா என்னை காப்பாத்தட்டும் நல்லா இருக்காது எப்படிப்பட்ட கணேசன் அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்செக்டிவ்ஸ் நிறைய போடணும் சாதாரண இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழிய போற மனுஷனுக்கு ஆயிரத்தி எட்டு போடுறாங்க பகவான் வந்து என்னைக்கும் இருக்கக்கூடியவர் பொருள் சேர்ந்த புகழ்னார் வள்ளுவர் அதனால அடுத்த டாபிக் பொருள் சேர்ந்த புகழும் அவர் பேசப்படுறார் மோனிஜி இறைவன் வந்து பொருள் சேர்ந்த புகழுக்குரியவன் புகழுக்குரியவனை புகழ வேண்டும் புகழுக்குரியவர்கள் அல்லாதவர்களை புகழக்கூட அப்படி புகழ்ந்தால் இறைச்சிதான் நமக்கு உண்டாகும் ஆகையினால இறைவனை புகழ்றார் எப்படி புகழார் மே கல்யாண மூர்த்தி ஸ்ரீயம் விதத்தாம் கணேசாதிதா கல்யாண மூர்த்தி மே ஸ்ரீயம் விதத்தாம் ஸ்ரீயம்னா செல்வத்தை விதத்தாம் கொடுக்கட்டும் ஸ்ரீயம்ங்கிறது இரண்டாம் ஏற்று கொடுக்கட்டும் என்ன செல்வம் அருட்செல்வம் தான் அருட்செல்வம் அறிவு செல்வம் ஞானோபதேசம் அருள்வாயேதான் பாடிருக்காங்க அறிவு செல்வத்தை கொடுக்கணும் மற்ற செல்வத்தை வச்சு என்ன பண்றது அறிவு செல்வம் இல்லைன்னா பொருட்செல்வத்தை வச்சு என்ன பண்றது செல்வத்து செல்வம் அருட்செல்வம் பொருட்செல்வம் பூரியார்கள் சாதாரண ஆள் கிட்ட கூட கிடைக்கு ஒண்ணும் இல்லாத அறிவில்லாதவங்கிட்ட கூட பணம் இருக்கு அறிவு செல்வம் எத்தனை பேரு இருக்கு பணம் எப்படி வேணா வந்துடும் பெரிய விஷயம் இல்லை அதனால பணம் பணத்துக்கு மதிப்பு உண்டு பணத்துக்கு எப்ப தெரியுமா மதிப்பு அறிவுடையவன் கைக்கு பணம் போனால்தான் பணத்துக்கு மதிப்புன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அமேதசஹாஸ்ரீஹி அனர்த்தா தெய்வ பவதி அறிவில்லாதவன் கையில் செல்வம் போனால் அழிந்து போகும்னு சொல்லியிருக்கு அவனும் அழிஞ்சு போவான் அதுவும் அழிஞ்சு போகும் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் வள்ளுவரும் பால் வந்துடும் செல்வம் அறிவு செல்வம் இதெல்லாம் இருந்தா பொருட்செல்வம் தானா வரும் தேவையான தேவையான நினைக்கவும் மாட்டோம் நினைச்சா நமக்கு அறிவு கிடைக்காது வீணா பெரி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த விநாயகரை பார்த்தா குழந்த மாதிரி இருக்கார் குழந்தைகளுக்கும் விநாயகரை பார்த்தா பிடிக்கிறது விநாயகரும் குழந்தைகளுக்கு குழந்த மாதிரி இருக்கிறார் ஆனாலும் இந்த நமக்கு வாழ்க்கையில் வர்ற தடைகளை பார்த்தா அது மலை மாறி நிற்கிறது ஒவ்வொரு தடைகளையும் அச்சது பொடி செய்த அதிதீரா எல்லாத்தையும் அச்சது பொடி செய்த இங்க வந்து மலையது பொடி செய்த அதிதீரா மாத்தி இந்த மலை மாறி இருக்கிற இந்த கஷ்டம் நமக்கு இருக்கிற கஷ்டம் இருக்கு சுவாமியும் என் கஷ்டமெல்லாம் மலை மாறி நிற்குதுங்க அப்படின்னா அது மலை மாறி நின்னாலும் அதெல்லாம் என்னோட தூள் தூள் தூள் தூளாக்கி விடுகிறார் என்ன பண்ணுவார் அது தடை மாதிரி தெரிகிறது தடை கிடையாது அது முன்னேற்றத்துக்கு படி அறிவு நம்மளுடைய தடைகளை நீக்குகிறார் சாதாரணமாவும் தடைகளை எல்லாம் நீக்கிறார் லௌகிகமாகவும் ஆனா மனசுக்குள்ள இருக்கிற பல பிரச்சனைகள் விக்னங்கள் எல்லாம் அது மனசுக்குள்ளே ஏற்பட்ட தடைகள் முன்னேற விடாம கெட்ட குணம் எல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறது அதையும் நேக்குகிறார் சதா பாலரூபா விக்னாத்ரி ஹந்திரி சதா எப்பொழுதும் பாலரூபா அப்பி குழந்தை வடிவமாக இருந்தாலும் விக்னாத்ரி ஹந்திரி என்கிற தடை என்கிற மலை அத்ரி அத்ரினா மலை அழிப்பவர் சின்ன குழந்தையா இருந்தாலும் நமக்கு பெரிய பெரிய வரக்கூடிய தடைகளை எல்லாம் அழிக்கிறவர்னு ஒரு அர்த்தம் ஒரு அர்த்தம் இல்லை அதுதான் அர்த்தம் அப்புறம் அது மாத்திரம் இல்ல மகாதி வக்திராபி பஞ்சாசியமான கொஞ்சம் இந்த கவித்தன்மையை பார்க்கணும்னு நினைச்சா அந்த இலக்கிய சுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இதுல நிறைய இருக்கு அந்த லிட்ரேச்சர் அந்த இலக்கிய சுவை இதுல இருக்கு அவர் சிறு குழந்தையாக இருந்தாலும் பெரும்டையாகிய மலைகளை பொடி பொடியாக்குகிறார் யானை முகத்தோடு கூடியவராக இருந்தாலும் சிங்கங்களால் போற்றப்படுகிறார் சிம்மத்தால் போற்றப்படுகிறார் சாதாரணமா யானைங்கிற யானைக்கு சிங்கத்துக்கு பகை எப்பவுமே ஆனா இந்த இடத்துல சிம்ம யானையா இருந்தாலும் சிங்கங்களால் போற்றப்படுகிறார்னா பெரிய பெரிய சிங்கம் எல்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் விநாயகரை தான் பூஜை பண்றாங்க அப்படி அந்த மாதிரி நீச்சாசியம் பஞ்சாசியம் சிங்கத்துக்கு பேர் சிங்கத்துக்கு தான் பேரு பஞ்சாசியம் பேர் பஞ்சாசியம் மகாதந்தி வக்ராபி பஞ்சாசியமான மகாதந்தின்னு சொன்னா பெரிய கொம்பு பெரிய கொம்பு உள்ள முகம்னு அர்த்தம் மகா தந்தி தந்தினா தந்தி அஸ்தி தந்தி இவனுக்கு தண்டம் இருப்பதால் இவனுக்கு தந்தி என்று பெயர் தந்தி சொல்றோதின்னு சொன்னா கொம்புடையவர் அர்த்தம் மகாதந்தி நல்ல சிறப்பு வாய்ந்த பெரிய கொம்பை உடைய ஆனை முகத்தோனாக இருந்தாலும் சிம்ம கூட்டங்களால் பூஜிக்கப்படுகிறவர் எல்லாம் இவர் சொல்லுவார் நான் வந்து அதுல பெரிய ஆளாக்கும் இவர் சாம்ராஜ் இவர் சிம்மம் வேதாந்த சிம்மம் இந்த திலகம் எல்லாம் பட்டம் வைக்கிறாங்க அந்த சிம்மங்கள்னா ஜனங்கள் பெரிய பெரிய ஆள்லாம் பெரிய பெரிய ஆளா இருந்தாலும் சரி இவரை பூஜை பண்றாங்க ஆக சிம்மங்கிறது சிலேட அப்படி ஒரு அர்த்தத்தில் வச்சிருந்துச்சு ஆனா இன்னொன்னு பஞ்சாசியம்னா சிவபெருமானுக்கு ஒரு பேர் ஐந்து தலைகளை உடையவன் ஒரு அர்த்தம் சிவபெருமானாலும் மதிக்கப்படுபவர் போற்றப்படுபவர் மகாதந்திவக்ராபி ஆனை முகத்தோனாய் இருந்தாலும் ஐந்து முகத்தோனால் வழிபடப்படுபவர் பஞ்சாசியமானியா மான்யானா போற்றப்படுபவர் மதிச்சப்படுபவர் ஆனை முகத்தோனாயினும் ஐந்து முகத்தோனால் அன்புடன் போற்றப்படுபவர் அப்படிப்பட்ட மகாகணபதி அது மாத்திரமல்ல விதி இந்தாதி முருகியா பிரம்மா பிரம்மாவுக்கு தெரியும் தேவேந்திரன் ஆதினா முதலிய பிரம்மா இந்திரன் முதலானோர்களால் முருகியா தேடப்படுபவரும் எங்கே அந்த கணேசன் என்று எல்லோரும் தேடக்கூடியவர் அபிதான பேருன கணேசன் என்ற பெயரை உடைய கணங்களின் ஈசன் கணேசன் தேவகணங்களுக்கு எல்லாம் அவர் வந்து ஹெட் சைனாதிபதி தேவகண தேவகண அதிபதி தேவகணங்களுக்கு தலைவர் அதனால அவருக்கு கணானாம் ஈசகா கணேச அந்த கணேசன் என்ற பெயரை உடைய காபி கல்யாண மூர்த்தி இந்த காபின்னா ஒரு கல்யாண மூர்த்தி நல்ல பண்புகள் நிறைந்தும் நான் இப்ப சொல்றேன்னா நல்லா சொல்லட்டும் நினைக்கலாம் நான் நல்லா சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கலாம் இல்லையா அது மாதிரிதான் சதா விீ மஹாதிரி வராப்பாதிமையா விதத்தம் ஷேயம் காணமூர் என்பது இந்த விநாயக்லோக்கோக்கி பத்தம் ந चिदेका षडा से हृदते मे मुखा सर गिच्चा चिंत्र पथ्यम नद्य न जा शब्द न जाम चाथ சிதேகா ஹிருதி சில புஸ்தகங்கள்ல இந்த மேல இருக்கிற ஆர்டர் மாறி இருக்கும் வேறதா புஸ்தகம் வச்சிருந்தா சொல்றேன் எல்லாம் ஒண்ணுதான் அர்த்தம் இந்த ஸ்லோகத்திலே ஆதிசங்கரர் தன்னுடைய அடக்கத்தை வெளிப்படுத்துகிறார் எனக்கொன்னும் சக்தி இல்லை ஏதோ முருகப்பெருமானுடைய அருளால் என்னுடைய வார்த்தையிலே அழகான சொற்கள் வருகின்றன எனக்கொன்றும் மகிமை இல்லைன்னு சொல்ற சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞான் சிவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றர் ஏன் இதெல்லாம் அவையடக்கம் சும்மா இல்லது எனக்கு ஒன்னும் தெரியாது நான் மகா பாபி பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் உன்னை வந்து புகழந்து பாடுறதுக்கு எனக்கு சக்தி இருக்கா இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா பெரியவங்க அடக்கம் அமரருள் வைக்கும் அடக்கம் இல்லைன்னா போயிடும் அடக்கிடுவார் அப்புறம் அடக்கம் நமக்கு இல்லை என்றால் கடவுள் நம்மை நன்றாக அடக்கி விடுவார் நம்ம அடங்கலைன்னா அவர் அடக்குவர் அடங்கிறது பணிவாக இருக்கிறது நல்ல அடக்கத்துக்கு எத்தனையோ அர்த்தம் சொல்றார் வள்ளுவர் பணியுமாம் என்றும் பெருமை அடக்கம் ஆதி சங்கரர் அவதார புருஷர்களில் ஒன்றாக கருதப்படுகிறார் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள உயர்ந்த கிரந்தங்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார் அவர் உரை இல்லை என்று சொன்னால் பல விஷயங்கள் நமக்கு புரியவே புரியாது சாஸ்திரங்களுக்கு விஷ்ணு சகசிரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினார் சிறந்த பிரம்மசூத்திரம் உபனிஷத் கீதை இவைகளுக்கெல்லாம் விளக்கம் எழுதினார் பல இடங்களில் சென்று பல மத தலைவர்களோடு வாதம் பண்ணி அத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணினார் அப்பேற்பட்ட சங்கராச்சாரியார் சொல்லுகிறார் பத்தியம் ந ஜானாமி இவர் எழுதுறதே அதுதான் எழுதுறதே பத்தியம் பத்தியம் என்ன செய்யுள் பத்தியம்னு சொன்னா செய்யுள் செய்யுள் எனக்கு தெரியாது அப்படின்னு செய்யுள்ள சொல்றார் அடக்கம் அடக்கம் நம்ம கிட்ட ஏதாவது சக்தி இருக்குன்னு சொன்னா அது நமக்குத்தான் சொன்னா எந்த நேரம் என்ன யாருக்கு தெரியும் இந்த சரீரம் அப்படியேதான் இருந்துருக்குமா அன்று கண்ட திருமேன்னு என்று அழியாது அப்படியா இருக்கும் ஒன்னும் இருக்காது எல்லாம் நித்தியம் தான் கிடையாது ஆனா நமக்கு பாய் சொல்றது உள்ள வெர்பல் இருக்கு உள்ள வரமாட்டேங்க இங்க சங்கராச்சாரிய சொல்றது பத்தியம் நானாமி பத்தியம் சொன்னா செய்யுள் எனக்கு தெரியாது கத்தியம் நானாமி வசன நடையாவது வருமா அதுவும் தகராறுங்கிற கத்தியம் நானாமி இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருந்தேன் மூக்கம் கரோத்தி வாசாலம் பத்தியம் ந ஜானாமி கத்தியம் ந ஜானாமி கத்தியம்னா வசன நடை உரை நடை எனக்கு வந்து செய்யுளும் தெரியாது உரைநடையும் தெரியாது ஏதாவது ஒரு சப்த உருப்படியாம் தெரியுமான் தெரியாது எனக்கு ஒரு சொல்ல வக்காபிலரி கிடையாது எப்படி சங்கராச்சாரியர் இன்டலெக்சுவல் எல்லாரும் பாராட்டக்கூடிய ஆதிசங்கரர் சொல்லுகிறார் எனக்கு தெரியாது எந்த இடத்துல என்ன சொல்லணும் தெரியாது ஜானாமி கத்தியம் ந ஜானாமி ஜானாமினா தெரிந்து கொண்டே நடத்தும் நானாமி ஏதாவது ஒண்ணு வார்த்தைகளை கிடைக்க மாட்டேங்க சொற்களும் எனக்கு தெரியாது அறியேன் சொற்பொருளும் அறியேன் சொல்லும் தெரியாது ஏதாவது ரெண்டு சொல்லு தெரிஞ்சா அந்த சொல்லுக்கு பொருளாக தெரியுமா அதுவும் தெரியாது நிறைய சொல்லெல்லாம் தெரியும் பொருள் தான் தெரியாது அறம் செய்ய விரும்புனா என்ன அறம்னா அறம் அறம் ஈசி கொல்ட்டு அறம் செய்ய ஈசி கொல்ட்டு செய்ய விரும்பு விரும்பு சொல்லுதான் தெரியுமே அந்த பொருள் அவர்தேட்டு சொல்லுதான் எனக்கு தெரியும் அந்த சொல்லுக்கு பொருள் எல்லாம் எனக்கு தெரியாது ஒரு பிரம்மச்சாரி இருந்தார் அவர்தேட்டார் இந்த கட்டோபனிஷத்து அப்படின்னு கேட்டார் அவர் போய் கட்டோபனிஷத்து பத்தொன்பது ரூபாய் இருபத்தஞ்சு பைசா என்ன பத்தொன்பது ரூபாய் இருபத்தஞ்சு பேச இல்லாத ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அந்த சுவாமி போய் கேட்டுக்கோ அவர் ஒரு பிரம்மச்சாரி ஜோவியல் டைக் அதனால அப்ப நானாமி பத்தியம் நஜானாமி கத்தியம் நஜானாமி சப்தம் நஜானாமி அர்த்தம் நானாமி மீனிங்கும் தெரியாது அர்த்தம் ந ஜானாமி ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது சப்தம் தெரியாது சப்தார்த்தம் தெரியாது கத்தியம் தெரியாது பத்தியம் தெரியாது சொல்லு தெரியாது சொல்லுக்கு பொருள் தெரியாது சொல்லும் தெரிஞ்சாத்தான் சொல் பொருளும் தெரிஞ்சாத்தான் பத்தியமோ கத்தியமோ உண்டாக்க முடியும் அப்ப சில புஸ்தகங்கள் எல்லாம் முதல் எடுத்தவொடனே நஜானாமி சப்தம் நஜானாமி தார்த்தம் நஜானாமி பத்தியம் நஜானாமி கத்தியம் ஆர்டர் ரிவைஸ் பண்ணிருக்கு சில புக்குல ஏன்னா அப்பதான் சரியா வருங்கிறதுக்காக வேண்டி அப்படி போட்டிருக்கு அர்த்தம் ஜனாமி தஸ்மாத்து கத்தியம் நானாமி தஸ்மாத்து பத்தியம் சொல்லு தெரியாது சொல்லுக்கு பொருளும் தெரியாது அதனால பாட்டு தெரியாது வசன நடையும் தெரியாது அப்படி கனெக்ஷன் சொல்லிக்கணும் ஆனா மே ஹிருதி என்னுடைய உள்ளத்திலே சித்து ஏகா ஏகா சித்து ஷடாசியா ஏகா சித்து மே ஹிருதி என்னுடைய ஹயத்தில் கூடிய ஏகாச்சி ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் அது வியாக்கியானம் பண்ண ரொம்ப நேரம் பண்ண வேண்டி வரும் தெரிகிறது ஆறு முகங்களை உடைய ஒரே சைத்தன்யம் சொல்ற ஆறு முகங்களை உடைய ஒரே செய்தன்ியங்கள் பிளஸ் மைண்ட் அதே ஒரே செய்த இருக்குறேன் நான் தான் பார்க்கிறேன் நான் தான் நான் தான் சுவைக்கிறேன் நான் தான் கேட்கிறேன் நான் தான் தொட்டு உணர்றேன் அப்போ ஐந்து அறிவு கருவிகள் சிந்திக்கிறேன் அப்ப இந்த ஆறு ஆறு முகங்களின் வாயிலாக நான் தானே பண்றேன் அந்த நான்கிறது உணர்வு அந்த வேதாந்தத்தை மனசுல வைத்துக் கொண்டே சொல்ற மாதிரி ஷடாசியா ஏகாச்சி மே ஹிருதி ஜோதே அந்த ஆறு முகங்களோடு கூடியிருக்கிற ஒரே சைத்தன்யம் என் உள்ளத்திலே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது தியோத்தே தியோட்டத்தை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது ஒளிந்துடாங்க ஒளிர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போடுற இந்து போட்டு தூ போனால ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது ஒளிந்து கொண்டிருக்கிறது அஜானிக்கு சொல்லணும் அஜ்ஞானியினுடைய உள்ளத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது ஜானியினுடைய உள்ளத்தில் எல்லாருடைய உள்ளத்திலையும் ஒளிர்ந்து கொண்டுதான் இருக்கு ஆனா அவனுக்கு அது ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரிய இருக்கு விட்டுடுவோம் ரொம்ப அதிகமா போக வேண்டாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது ஹிருதி தியோத்தே மே ஹிருதி என்னுடைய உள்ளத்திலே ஆறு முகங்களோடு கூடியிருக்கிற ஒரே சைத்தன்யம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஆகவே மே முகாத்து गिरस्ापि चिंते मे मुखा गिर चिंते आगवे मुख तिरहानी गिरहानक्षर भगवदी ग्रामा अहम अक्षरमस्मी ग्राम சொற்கள் சித்திரம் நிஸ்வரந்தே அழகாக வருகின்றன என்னுடைய உள்ளத்திலே ஆறு முகன் குடிகொண்டிருப்பதால் ஆறு முகங்களை உடைய ஒரே சைத்தன்யம் குடி கொண்டிருப்பதால் ஆறு முகத்தை ஒரே மனுஷன் உடையவனாகத்தான் இருக்கான் ஆறு முகன்னு சொல்றது யாரு ஆறு முகங்கள்னு சொல்லல ஆறு முகன் ஒரே முகம்தான் ஆறு ஆறு முகங்களை உடையவனுக்கு பேரு ஆறு முகம் முகம் அப்ப பஞ்சாசியம் ஷடாசியம் ஆனனம் ஆசியம் முகம் இதெல்லாம் ஒரே அக்கம் தான் அதனால சொற்களும் சித்திரம் நிச்சரந்தே அழகாக வெளிவருகின்றன என்னுடைய உள்ளத்தில் அவன் இருக்கிறதுனால அவர் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் இவர் குக நவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் மாத்திட்டு இருந்த சிவனுக்கு பார்த்து குகன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் குகன் அவன் என் குகையில் நின்ற அதனால் அவன் அருளாலே வார்த்தைகள் வருகின்றன அதுக்கப்புறம் இது அவையடக்கத்தை குறிக்கிறது அது அடுத்தது முருகன் எப்படிப்பட்டவன் சொல்றார் அடுத்த பாடத்தை அதாவது நிர்குண பிரம்மன் தான் இந்த சகுண ரூபத்திலே விளங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றார் ஒரே ஸ்லோகத்துல உருவமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப் போகிற நாம் நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக வணங்குகின்றோமே இந்த உருவத்தோடு கூடிய முருகன் இவன் உண்மையில் அருவத்தின்தான் அவன் மாத்திரம் அவனை வழிபடுகின்ற நாமும் உண்மையில் வடிவம் இல்லாதவர்கள் தான் ஜீவாத்மாவுக்கும் சரி பரமாத்மாவுக்கும் சரி ரூபம் கிடையாது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ரூபத்தை கற்பித்தது மாயை இதை பற்றிய விளக்கங்களை மாலை வகுப்பிலே பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நினைவு செய்கிறேன் ஹரிவோ ஓம் ஷானம் குங்குமரணம் மகாமதிம் திவ்யமயூரவ் சூனும் சுதசைநாம் குஹம் சதாணமும் பிரபத்தியே ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியே பூர்ணசூர்ணமாத பூர்ணமேவா